وَاشْهَدُوا أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ عَمَّا بَعْدُ فَإِنِّي أُوصِيكُمْ نَفْسِي أَوَّلًا بِتَقْوَى اللَّهِ وَاحْذَرُكُمْ يَوْمًا عَبُوسًا قَمْطَرِيرًا أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ إِنَّمَا يَأْمُرُ مَسَاجِدَ اللَّهِ مَنْ آمَنَ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ وَقَالَ أَيْضًا وَأَنَّ الْمَسَاجِدَ لِلَّهِ وَقَالَ أَيْضًا புகழ்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து அற்புதமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்க கூடிய வல்லவன் அல்லா ஜல்லாவுக்கு உரித்தாட்டும் சலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சந்தோஷத்தோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக இருந்ததோ அந்த வழிகளை எல்லாம் காட்டித்தர வந்த உத்தம தூதர் சர்தார் முகம்மது சல்லுல்லா அலி வசல்லம் அவர்கள் மீது உண்டாவதாக புனிதமான ஒரு சங்கியான கடமையை நிறைவேற்ற உள்ள அவருடைய அல்லா உத்தால எவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கிறானோ அவைகளை சம்பூர்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எவைகள் இருந்து அந்த ரப்பூ நம்மை நடக்குமாறு கூறியிருக்கிறானோ அவைகள் இருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் பசிய செய்கிறேன் கட்டளை எடுகிறேன் அல்லாவுடைய இந்த உலகத்தில் எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன அந்த இடங்களில் மக்கள் ஒன்று கூடுகிறார்கள் சில இடங்களில் மக்கள் ஒன்று கூடும் பொழுது அந்த இடங்களில் நன்மையும் நடைபெறுகின்றது தீமையும் நடைபெறுகின்றது கண்ணியத்துக்கு அல்லாவுடைய விட இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் விட அல்லாவுக்கு விருப்பமான அவனுடைய தூதருக்கு விருப்பமான அவனுடைய அம்மாள்கள் நடைபெறக்கூடிய இடம் ஒன்று இருக்கின்றது அதுதான் இந்த மசிதுகளாக இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியத்துக்கு அல்லாவுடைய இந்த மஸ்ஜித் இருக்கின்றதே இந்த பள்ளி வாயல் இது அல்லாஹு தாலாவுக்கும் அவனுடைய அலஹல்ல அவர்களுக்கும் விருப்பமான இடமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலா புரானில் கூறுகின்றான் வானல் மசாஜிதல் இல்லா உலகத்தில் ஈக்கக்கூடிய மசித்கள் அல்லாவை இபாதை செய்யக்கூடிய அந்த இடங்கள் அவை அனைத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாவாக இருந்து கொண்டிருக்கின்றான் கணியத்துக்குடி அல்லாவுடைய என்னடியார்களே அருமையான சகோதரர்களே அல்லாஹுக்கு வரக்கூடிய மக்கள் எந்த நிலைமையில் வர வேண்டும் இந்த மஸிதுக்கு வரக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட தன்னுடைய உடைமைகளை உடைகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் அல்லாவுடைய புறானில் சொல்லுகின்றான் அல்லாஹ் சொல்லு அல்லா சொல்லும் போது சொல்லுகின்றான் மக்களேடைய மக்களே குதுஜித் நீங்கள் அல்லாவுடைய மாளிகைக்கு அல்லாவுடைய அழகான உடைகளை அணிந்தவர்களாக இந்த மசிதுக்கு நீங்கள் செல்லுங்கள் என்பதாக அல்லாது அவனுடைய சொல்லுகின்றான் கண்ணியத்துக்குடி அல்லாவுடைய என்னடியார்களே அது மாத்திரம் இந்த மசிதை நாம் நேசிக்க கூடியவர்களாக மாற வேண்டும் ஆகிய முஸ்லீம்கள் இந்த மாளிகையை நாம் நேசிக்க கூடிய மக்களாக ஆக வேண்டும் எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்தில் இந்த மசீதுடைய இந்த அல்லாஹுடைய வீட்டுடைய அன்பு இருக்குமோ அல்லாஹால எம்மையும் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அதற்கு அபூ சைதரில் குதிரை வந்து அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இமாம் தபரானி ரஹத்து அவர்கள் நேசிக்கின்றார்களோ யார் முகமத் வைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹூ தாலா நேசிக்கின்றான் இன்று உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் நேசிக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள் கணவன் தன்னுடைய மனைவியை நேசிக்கின்றான் குழந்தைகளை தந்தை நேசிக்கிறார்கள் நேசிப்பதுடன் அருமை நாயகம் அலை அவர்கள் இந்த மஸ்தீதில் அனைத்து காரியங்களையும் நபி அவர்கள் நிலை காட்டினார்கள் ஏனென்றால் மக்சித் என்பது அல்லாஹுடைய ஒரு மிகப்பெரிய வீடு இந்த வீட்டை கண்ணியடுத்துவது எம்மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அல்லாஹு அலை அவர்கள் அனைத்து சஹாபாக்களையும் ஒன்று கூட்டிய இடம் இந்த மசீதாக இருந்து கொண்டிருக்கிறது சஹாபாக்களுடைய அனைத்து தேவைகளையும் சஹாபாக்களிடத்தில் நபி அவர்கள் கேட்டு பரிமாறி இடமாக இந்த மசீதை நம்சல் அல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் இந்த மசீதை ஆக்கினார்கள் இந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா கூறுகின்றான் பூமியில் அதாவது பூமியில் இருக்கக்கூடிய அந்த மசிதிகள் என்னுடைய வீடுகள் என்னுடைய வீடு அந்த வீட்டை அலங்காரம் செய்பவர்கள் அந்த அலங்காரத்திற்காக வருபவர்கள் என்னுடைய விருந்தாளிகள் என்பதாக அல்லாஹு நாயகம் அலைசில் தெளிவுபடுத்துகிறார்கள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நடிகார்களே நம்முடைய சகோதரர்கள் நினைக்கிறார்கள் நாம் நம்முடைய இடத்தில் நாம் நம்முடைய வீட்டில் நாம் நம்முடைய ஆபீஸ்களில் இந்த கடமைகளை நாம் நிறைவேற்றினால் போது வாங்கிவிடும் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கன்னியகு அல்லாவுடைய அமால்களுக்கு அல்லா அதிகமான கூலிகளை கொடுக்கின்றான் என்பதை அருமை நாயகம் அலைகம் அவர்கள் அவருடைய சொல்லியிருக்கிறார்கள் கன்னியத்துக்கு அல்லாஹுடைய அவர்கள் அறிவிக்கிறார்கள் அலைஹு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் ஒரு மனிதன் இருக்கின்றான் அவன் அடிக்கடி மஸ்ஜிதின் பக்கம் சென்று வருகின்றான் மசிதுடன் தொடர்புடையவனாக இருக்கின்றான் மஸ்ஜிதுடன் முஹ்பத் உள்ளவனாக இருக்கின்றான் அவனுடைய அந்த கடமைகளை நிறைவேற்ற மசிதின் பக்கம் செல்கின்றான் இவர்களை தந்தால் நீங்கள் இவர் ஒரு பரிபூர்ணமான நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹு என்ன சொல்லுகின்ற தெரியுமா இந்த அடிக்கடி மசீதின் பக்கம் இந்த பள்ளியின் பக்கம் தொடர்புடையவர்களை கண்டால் நீங்கள் சொல்லுங்கள் இவர் ஒரு ஈமான் தாரி இவர் ஒரு முக்மீன் என்பதாக சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாவையும் அந்த மறுமை ஈமான் கொண்ட மக்கள் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் தொழுகையை நிலை நாட்டுவார்கள் அது மாத்திரமல்ல கொடுப்பார்கள் என்பதாக ஓடி காண்பித்தார்கள் அல்லாஹுடைய அருமையான சகோதரர்களே ஏனென்றால் இந்த மசித் அல்லாவுக்கு விருப்பமான இடம் இந்த மசித்துடன் நாம் முகமது உள்ளவர்களாக இந்த மசித் நாம் இணைந்து வாழக்கூடிய மக்களாக ஏனென்றால் பதிவு உலகத்தில் அல்லாவுக்கு விருப்பமான இடம் உலகத்தில் அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் அல்லாவுடைய மாளிகை அல்லாவுடைய மஸித் அல்லாஹை செய்யக்கூடிய வீடு இதுதான் அல்லாவுக்கு உலகத்திலேயே விருப்பமான இடம் அல்லாவுக்கு விருப்பமான இடங்களில் ஆக முக்கியமான இடம் இந்த மஸித் இதே போல நம்சல்லு அலைவாசல்ல தொடர்ந்து சொன்னார்கள் தொடர்ந்து சொன்னார்கள் உலகத்தில் அல்லாவுக்கு வெறுப்பான எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன அந்த இடங்களில் கடை கருகள் பஜார் இவைகள் அனைத்தும் அல்லாவுக்கு விருப்பமற்ற அல்லாவுக்கு வெறுப்பான இடங்கள் என்பதாக நம்பி செல்லும் அலை சொன்னார்கள் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுகின்ற சொல்லுகின்றான் அல்லாவுடைய வீட்டில் அவருடைய அவருடைய ஞாபகம் அவனை பற்றிய அந்த பேச்சு பேசப்படுவதா கட்ட மாலையிலும் காலையிலும் மாலையிலும் அல்லாவுடைய நல்லடியார்கள் அவனை துதி செய்கிறார்கள் அவனை இபாத செய்கிறார்கள் இந்த மசீதின் பக்கம் தொடர்புடைய மக்களை நல்லடியார்கள் என்பதாக அல்லாஹு சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்ல சொல்லுகின்றான் எங்களுடைய பார்வையில் சில மக்கள் ஆண்களாக காட்சி அளிப்பார்கள் ஆனால் அவர்களுடைய கண்ணியத்துக்குரிய அல்லாஹு ஆண்கள் என்று சொன்னால் யார் அல்லாஹு அரபியில் அதாவது ஒரு ஆண் சிங்கத்துக்கு சொல்லப்படும் ஆண்கள் என்று சொன்னால் யார் வள பைக்கிறா அவருடைய கொடுக்கல் வாங்கலோ அவருடைய வியாபாரமோ அவருடைய செய்வதை விட்டு தடுக்க மாட்டாது அவர்கள் எந்த நேரத்தில் வியாபாரம் செய்தாலும் அல்லாவுடைய சிந்தனையுடன் இருப்பார்கள் இந்த மக்கீதை நான் சென்று மசீதிக்கு சென்று இந்த இமாதத்தை நான் செய்ய வேண்டும் என்பதாக அவர்களுடைய உள்ளம் நாடும் அல்லா என்ன தொடர்ந்து அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் அவர்கள் அவர்கள் பயந்து நடங்குவார்கள் அது எப்படிப்பட்ட நாள் அந்த நாளையில் மனிதர்களுடைய பார்வைகளும் கேள்விகளும் அப்படியே கீழ்தாழ்த்தி இருக்கக்கூடிய அந்த பயங்கரமான அந்த நாளை பயந்து கொள்வார்கள் என்பதாக அல்லா சொல்லுகின்றார் கணியாசு அலை சாபாக்களுக்கு அவருடைய ஆட்சி பொறுப்பை கொடுத்ததும் இந்த மசீதில் இருந்துதான் நபி அவர்கள் தன்னுடைய சாபாக்களுக்கு தங்களுடைய ஆட்சிகளை ஒவ்வொருத்தருக்கும் இந்த இடத்துக்கு நீங்கள் அமீராக இருக்க இந்த இடத்துக்கு நீங்கள் கவர்னர் பதவியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செல்லுங்கள் என்பதாக நபி அவர்கள் செய்த இடம் இந்த மசீதாக இருந்து கொண்டிருந்தது அந்தாபத்துடைய பொறுப்பை இந்த ரவிசல்ல மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்கள் மக்காவில இருந்து நபி அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பொழுது முதலாவதாக நபி அவர்கள் அங்கே போய் செய்த முதல் வேலை மஸ்ஜிதை நபி அவர்கள் நிர்ணயம் செய்தார்கள் நிர்மாணித்தார்கள் மஸ்ஜிதை நபி அவர்கள் கட்டினார்கள் ஐசான் மஸ்ஜி குபான் சொல்லக்கூடிய இந்த பள்ளியை ரவிசல்ல அல்லாஹூ அலைவுசல்லம் அவர்கள் ார்கள் ஏனென்றால் அலைவசல்லம் யார் அல்லாஹூக்காக வேண்டி ஒரு வீட்டை கட்டுவானோ அல்லாஹூக்காக வேண்டி அவருடைய ஞாபகம் அவருடைய சிக்கர் அவனை இபாலம் செய்யக்கூடிய அந்த ஒரு வீட்டை யார் கட்டுவானோ அவனுக்கு அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகையே அல்லாஹா கொடுக்கின்றான் என்பதாக சொன்னார்கள் தென்னியத்துக்கு அல்லாஹுடைய இரடியார்களே இமாம் புகார் இமாம் முஸ்லீம் ஹஹிமஹமுல்லா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் மிக நீண்ட ஒரு ஹதீஸ் அந்த ஹதீஸில் வருகிறது அருமை நாயகம் அல்லாஹு அலைவசல்ல அவர்கள் சொன்னார்கள் ஒன்றாக சொல்லிட்டு ஒரு மனிதர் இருக்கிறார் அவருடைய உள்ளம் அவருடைய அவர் மசிதுடன் தொடர்புடையவர்களாக மசிதுடன் அவருடைய இபாதத்தை செய்வதற்காக வேண்டிய பக்கம் அடிக்கடி வந்து போய் கொண்டிருக்கிறாரே இப்படிப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹூத்தாலா நாளை ஸாமத்துடைய நாளையில் நிலையை கொடுப்பான் என்பதாக வருவதற்கு முன்னாலே நாம் செய்யக்கூடிய அந்த உதுவுக்கு கூட நபி அவர்கள் பஷாரத் சொல்லி இருக்கிறார்கள் நன்மாராயம் சொல்லி இருக்கிறார்கள் சொன்னார் قَالُوا بَلَا يَا رَسُولَ اللَّهِ إِسْبَاهُ الْغُضُوْحِ عَلَى الْمَكَارِهِ وَكَسْرَةُ الْخُتَى إِلَى الْمَسَاجِدِ وَانْتِظَارُ السَّلَاةِ بَعْدَ السَّلَاةِ أو كَمَا قَالَ صَلَى اللَّهُ عَلَيْهُ وَسَلَّمُ நபி அவர்கள் இணைவதை ஆர்வம் ஊட்டினார்கள் இந்த மசிதுடன் நீங்கள் முகப்பத்து உள்ளவர்களாக நீங்கள் இருங்கள் என்பதாக நபி அவர்கள் சொல்லி கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள் கண்ணியத்துக்கு அல்லா உடையார்களே நம்முடைய சகோதரர்கள் எத்தனையோ பேர் மத்திய அருகாமையில் இருக்கிறார்கள் மத்தியுடன் மிக சமீபத்தில் இருக்கிறார்கள் ஆனால் தொழுகை நிலைநாட்ட அந்த மஸிதுக்கு ஒருவருக்கு சோம்பேறிகளாக இருக்கிறார்கள் கன்னியத்துக்குடி அல்லாவுடைய சொல்லி தரவா அது எப்படிப்பட்ட விடயம் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து விடும் அனைத்து தவறுகளையும் தப்புகளையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் அது மாத்திரமல்லி தரச்சா உங்களுடைய உங்களுக்கு அல்லாஹ் நன்மையின் பக்கம் ஆர்வம் உள்ளவர்கள் நன்மையின் பக்கம் ஆர்வம் உள்ளவர்கள் இன்று நம்முடைய சமுதாயம் என்ன பயான் எந்த நாளும் கேட்ட குரான் தானே இது எல்லாம் பண்ணின பயான் தானே இதெல்லாம் கேட்ட பயான்தானே இப்படி நாங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்ததன் வாழ்க்கையில் கேட்டாலும் அந்த சகாபாக்கள் இது முதலாவது தடவை என்பதாக நினைத்து கேட்டு கேட்டு தங்களுடைய வாழ்க்கையில் அமால் அமல் செய்யக்கூடிய மக்களாக இருந்தார்கள் அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டவர்கள் அல்லா உடைய கட்டாயம் அவசியம் எங்களுக்கு சொல்லித்தாங்க பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் எங்களுடைய அமால்கள் உயர்ந்து அந்தஸ்து மக்களாக நாங்கள் ஆக வேண்டும் என்ன யார் அல்லா அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் அதுதான் கஷ்டமான நேரங்கள் கஷ்டமான நேரத்தில் நீங்கள் வுது செய்து கொள்வதாகும் குளிரான காலம் கஷ்டமான நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த தொழுகைக்காக வேண்டி உதவி செய்கின்றீர்களே இதன் மூலம் தருகின்றான் அது மாத்திரமல்ல நீங்கள் பள்ளிக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் இருக்கிறது இது உங்களுடைய பாவன்களை மன்னிக்கும் உங்களை சொருக்கத்தில் அந்தஸ்துள்ளவர்களாக ஆக்கும் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள் அது நீங்கள் உதவி செய்தீர்கள் நீங்கள் மக்கிதி பக்கம் நடந்து வந்தீர்கள் உட்கார்ந்து தொழுகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதற்கும் அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய பாவங்களை மன்னித்து நன்மையை அல்லாஹு சொருக்கத்தில் தருகின்றான் என்பதாக சொன்னார்கள் கன்னியாத்துக்குடி அல்லாவுடைய நடிகார்களே அரு முக்கியமான ஒரு அதினர்கள் மாலையில் பள்ளியின் பக்கம் தொடர்புடையவனாக இருக்கின்றான் அடிக்கடி காலையிலும் மாலையிலும் அந்த ஐபாதத்தை செய்வதற்காக வேண்டி மச்சிதின் பக்கம் வருகின்றான் இவன் வரும் போதெல்லாம் அல்லாஹ் சுவர்க்கத்தில் இவனுக்கு விருந்து உபசாரம் அல்லா செய்கின்றான் சோர்க்கத்தில் அல்லா விருந்து உபதாரம் அல்லாஹுடன் தொடர்பு உள்ளவர்களாக அல்லா நம்முடைய உள்ளங்களில் மிகப்பெரிய நிம்மதியை அல்லாஹால போடுவான் ஏனென்று சொன்னால் மஸ்ஜித் இருக்கிறது இது ஒவ்வொரு முத்தத்தையும் ஒவ்வொரு அல்லாவை பயந்து நடக்கக்கூடிய அல்லாவுடைய இறை இணைச்சர்களுடைய Bida ke, in the masjid dirikkerti jenibadaha Amin sallallahu alaihi wa sallam awar kalum அவனுடைய அல்லாவும் நமக்கு சொல்லி அல்லாவுடைய தூர இடங்களில் நாம் இருக்கின்றோம் ஆனால் மக்ஸீதின் பக்கம் வந்தால் தான் தெரியும் இன்னும் சகோதரர் இருக்கிறார் மசீதுடன் தொடர்புடையவர்களாக இருந்தால்தான் நம்முடைய முஸ்லீம் சகோதரர் இங்கு இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த அடிப்படையில் நாம் மசிதுடன் தொடர்புடைய மக்களாக ஆணுவதற்கு அல்லாஹுக்கும்